ணேயமேவிரே மாை வாந்திரோஷவே ிா மூன்றாவது மந்திரம் மூன்றாவது முண்டம் முதல் ண்டம் மூன்றாவது மந்திரம் எதா பசிய பசிய கத்திரமீஷம் புருஷம் ப்ரமயோனி துணிய நிரஞ்சன பரமம் சாமியமு பைதீ உபனிஷத் திரும்ப திரும்ப ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய தத்துவத்தை உபதேசம் பண்ணுகிறது ஐக்கியம் என்றால் ஒன்றாயிருக்கும் தன்மை ஐக்கியம் என்றால் சேருவது என்று பொருள் அல்ல ரெண்டும் அப்புறம் சேர்ந்துடுத்து அப்படிங்கிறது கிடையாது எப்பொழுதுமே பிரியாமல் இருக்கிறது பிரிந்திருப்பது போல ஒரு காட்சியை மாயை உண்டு பண்ணியிருக்கிறது ஆகவே ஒன்றாயிருப்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம் அவித்தியா மாயை பிரிந்திருப்பது போல காட்சி அளிக்கிறது மாயை ஒன்றாக இருக்கும் தன்மையை உணர்த்துகிறது அப்போ ஒரே மரத்தில் ரெண்டு பறவைகள்னு பார்த்தோம் அதெல்லாம் கவனமாக புரிஞ்சுக்கணும் அந்த மரத்தையே நினச்சிக்க கூடாது பறவையே நினச்சிக்கக்கூடாது அது ஓரளவுக்கு தான் அந்த திருஷ்டாந்தம் ஒத்து வரும் இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா பரமாத்மா ஜீவாத்மாவை சொல்லணும்னு சொன்னால் அது யோசிச்சுட்டே இருக்கேன் நான் அது இன்னும் எப்படிலாம் சொல்லலான்னு சொல்லி அதனால தான் அது எங்கேயும் சர்வ வியாபகமாக இருக்கிற சைத்தன்யம்னு ஒன்று சொல்கிறோம் சர்வ வியாபக சைத்தன்யம் காலதேச வஸ்து அதீத சர்வ வியாபியாபக சைத்தன்யம் காலதேச வஸ்து எல்லாம் வியாபித்து காலதேச வஸ்து அத்தீதமாக இருக்கக்கூடிய சுத்த இன்னொரு பாஷையில் சொன்னால் சாட்சி சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம் அதுதான் சாக்ஷியர் அந்த கரணத்துல சாட்சி ரூபமா இருக்கு அப்புறம் இன்னொரு சைத்தன்யம் சொல்லலாம் அந்த பறவையில் ஒரு பறவை எல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அது வந்து சயுஜா சகாயா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லப்பட்டது வேற ஒன்றும் இந்த சைத்தன்யம் தான் பிரதிபிம்ப சைத்தன்யம் இன்னொரு பாஷையில் சொல்லணும்னா அகங்கார சைத்தன்யம் அகங்கார சைதன்யம் பிரதிபிம்பைதன்யம் இந்த பிரதிபிம்ப அகங்கார சைத்ய ரெண்டையும் இந்த மா இந்த சரீரத்தில் தான் நம்ம அறிகிறோம் ஞாபகம் நான் ஜீவாத்மான்னு அறியறது எந்த சரீரத்தில் இந்த சரீரத்தில் தான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் அகன் நான் தேக தேகாத்மாங்கிற புத்தி தான் இருக்குது சொல்லப்போனால் வேத பூர்வத்தில் தான் அகம் ஜீவாத்மாங்கிறது புரியுறது வேதாந்தத்தை விடுங்க வேத பூர்வத்தில் அகம் தேகாத்மா இல்லை ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவுக்கு இன்னும் நல்ல நல்ல தேகமெல்லாம் கிடைக்கணும் நல்ல தேகத்துக்கு ஆரோக்கியம் வேணும் இந்த ஜீவாத்மா சரீரத்தை என்னுடையதுங்கிற எண்ணத்தோடு இருக்கான் இது கொஞ்சம் இப்படி போ பரவாயில்ல நான் கொஞ்சம் நகர்றேன் இந்த கொஞ்சம் போயிட்டு வந்து சொல்கிறேன் இப்போ வேத பூர்வம் இருக்குது வேத வேதபூர்வ வேதத்து வேதபூர்வத்துக்கு வேதபூர்வம்னா என்ன கேட்க மாட்டிங்களே கேட்டிங்கன்னா அப்புறம் நான் அவ்வளோதான் ஓடிணும் எந்த வழியா வேத வேத பூர்வம் படிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு புத்தி என்ன தேகாத்ம புத்தி வேதபூர்வம் படிக்கிற போது என்ன ஜீவாத்ம புத்தி ஏற்படுது இந்த ஜீவாத்ம புத்தி எப்படி இருக்குது இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் இருக்குது ஜ புத்தி இல்லை வேத பூர்வத்திலேயே ஜீவாத்ம புத்தி தான் இந்த சரீரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் இந்த ஜீவாத்மா இந்த தேகத்து மூலமா கர்மா பண்ணுறேன் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் நல்ல பத்னி புத்திர பரிவார சமேதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவாத்மா இந்த தேகத்து மூலமாக உலகத்தில் சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் அப்புறம் இந்த தேகத்தை காட்டிலும் தேவ சரீரம் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் தேவசரீரத்து மூலமாக சுகம் அனுபவிக்கலாம் அப்படி சொல்லி தே ஜீவாத்மானு புரிஞ்சாக்கூட விஷயானந்தத்தை விடுறதில்லை வேத பூர்வத்தில் நான் தேகவியதிரிக ஜீவாத்மானு புரிஞ்சாக்கூட தேகம் இல்லாமல் விஷயம் இல்லாமல் நான் சுகமாக இருக்க முடியாதுங்கிற தப்பான அபிப்பிராயம் அங்கே இருக்குது வேதபூர்வத்துக்கு வரதுக்கு முன்னால் என்ன அபிப்பிராயம் இருந்தது நான் தேகாத்மா விஷய சுகம் எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது சரி வேதபூர்வத்துக்கு வந்து அந்த எண்ணம் போச்சான்னா ஒரு எண்ணம் மாத்திரம் மாறியிருக்கு என்னது தேகம் நான் இல்லை ஜீவாத்மா தான் நான் ஆனால் எனக்கு தேகம் இல்லைன்னா சுகம் இல்லை தேகத்துக்கும் விஷயம் இல்லைன்னா சுகம் இல்லை ஆகையினால் எனக்கு தேகமும் வேணும் விஷய சுகமும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வேதபூர்வத்தில் ஜீவாத்மாவுக்கு இருக்கு அதனால தான் சகாம கர்மா பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் வேதம் என்ன பண்ணுறது நீ சகாம கர்மா பண்ணணும்னா நித்திய நைமித்திக கர்மா பண்ணணும்னு கண்டிஷன் போடுறது சரி கொடுத்து போ நித்திய நைமித்திக கர்மா பண்ணால் தானே நீ இது கொடுப்ப பண்ணிவிடுறேன் கொஞ்சம் கொடுத்தா கொடுத்துட்டு போகிறோம் நித்திய நைமித்திக கர்மாங்கிற ரூபா கொடுத்தா தான் நீ இந்த சகாம கருமாங்கிறத இந்த கா விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியும் பரவாயில்ல கொஞ்சம் நான் நிச்சயம் சந்தியாவிந்தரம் தானே பண்ணணும் கொஞ்சம் நேரம் தானே பண்ணிவிட்றேன் பூஜை தானே பண்ணணும் பண்ணிவிட்றேன்னு தட்சண்தானே கொஞ்சம் கொடுக்கணும் கொடுத்துட்றேன் ஆனால் எனக்கு நிறைய கிடைக்கும் இல்லையா கிடைக்கும் கொஞ்சம் தட்சணை கொடு வெங்கடாதிபதிக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தியானா உனக்கு கோடி கிடைக்கும் பரவாயில்ல வெங்கடாதிருபதிக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் எனக்கு பத்து கோடி கிடைக்குமே பத்து கோடியாக கிடைக்கும் எத்தனை வருடா கிடைக்கும் அது வேறு விஷயம் இப்போ வெங்கடாசர்க்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறது என்ன பெரிய கஷ்டம் அவரும் பத்து பர்சன்ட் கேட்காம இருந்தால் சரி கேட்காம இருந்தால் சரி ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்றேன் போயிட்டு போ அப்போ ஜீவாத்மா என்ன பண்ணுறான் இந்த தேகாத்ம புத்தியிலேருந்து கொஞ்சம் விலகி ஆனால் அதே சமயம் தேகங்கிறது என்னுடைய சாதனம் அது எனக்கு வேணும் அது இல்லாமல் எனக்கு சுகம் இல்லை தேகத்வாரா ஏவ விஷயபோகா தேகத்தின் வழியாத்தான் எனக்கு விஷயபோகம் கிடைக்கும் தேகத்வாரா ஏவ மம் ஆனந்தா பவதி தேகத்தின் வழியாத்தான் எனக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு தீர்மானமாக இருக்கான் இந்த நித்திய நிமித்திய பண்ண பண்ண பண்ண என்ன ஆனந்தம் போயுது அப்படின்னு கொஞ்சம் வெறுப்பு வருது வெறுப்பு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறது அப்புறம் இந்த பக்கம் வேதாந்தம் ஷாப் இருக்குது அந்த ஷாப்பில் பார்த்தா அங்கே ஒரு மாதிரி ஜனங்கள்லாம் போயின்ட்டுருக்காங்க இது வேதப்பூர்வா ஷாப்பு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு எது வேதபூர்வம் இது வேதாந்த ஷாப் இருக்கே அது ஆள் கம்மியாகத்தான் இருக்குது அங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சேல்ஸ்மேனும் இருக்காங்க என்னால் அங்கே வந்து இருக்கிற சாமானை திரும்ப திரும்ப போய் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது அதனால நிறைய பேர் உள்ளே போகிறது இல்லை அந்த கடைக்கு ஜாஸ்தி யாருமே இல்லை ஒரு வெரி ஃபியூ பீப்புள் தான் இருக்காங்க அதுக்குள்ளே உங்களை மாதிரின்னு வச்சுங்களேன் பேர் தான் இருக்காங்கே இருப்பான் தப்பு நீ வந்து நித்திய பரிபூர்ண சச்சிதானந்த சர்வ வியாபி அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜீவாத்ம புத்தி ஆடுறது முதல்ல தேகாத்ம புத்தியை எது நீக்கியது வேத பூர்வம் நீக்கியது வேதாந்த என்ன பண்ணித்து ஜீவாத்ம புத்தியை நீக்கி நீ வந்து இந்த ஷரீரத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை நீ இந்த சரீரத்தில் இருக்கிற உன் ஷரீரத்துலையும் உன் மனசுக்கும் சாட்சி நீ ஆகனால நீ வந்து நீ பரமாத்மாப்பா அப்படியே இருந்து மாட்டின்னு முழிக்காதுன்னு சொல்லி வேதாந்த என்ன சொல்லுகிறது ஜீாத்மாவையே பரமாத்மாவாக சொல்லுகிறது வேதபூர்வம் என்ன படுது தேஹாத்மாவை ஜீவாத்மா என்று சொல்லியது வேதாந்தம் என்ன சொல்லுகிறது ஜீவாத்மாவை நீ ஜீவாத்மா அல்ல நீ பரமாத்மா அப்படின்னு சொல்வது இது எதில் நடக்கிறது இத்தனையும் இந்த சரீரத்திலேயே தான் நடக்கிறது சமானம் விரக்ஷம் சமானே விரக்ஷே எந்த சரீரத்தில் இருக்கிற போது நான் சரீரமாகவே நினைச்சேனோ எந்த சரீரத்தில் இருக்கிற போது நான் சரீரத்துக்கு வேறான ஜீவனாக நினைச்சேனோ அதே சமயம் பரிச்சின்னாக நினைச்சேனோ அதே சரீரத்தில் நான் இப்போ நினைச்சு என்ன நினச்சுக்கிறேன் நான் இந்த சரீரத்துக்கு மாத்திரம் ஆதாரம் இல்லை நான் எல்லா சரீரத்துக்கும் ஆதாரமானவன் நான் இந்த சரீரத்துக்கு மாத்திரம் உரியவன் அல்ல நான் எல்லா ஷரீரத்துக்கும் ஆதாரமானவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிற போது என்னாச்சுன்னா தேகாத்ம புத்தியும் போச்சு ஜீவாத்ம புத்தியும் போச்சு என்ன புத்தின்னா சர்வ ஆதார பரம ஆத்ம புத்தி வந்தது இந்த பரம ஆத்ம புத்தி வர வரைக்கும் என்ன பண்ணேன் ஒரே மோகம் ஒரே சோக்கம் ஒரே என்ன சொல்றது தீன பாவகா ஒரே மயக்கம் எல்லாம் உண்மை உண்மை வாழ்க்கையில் உண்மைன்னு நினைக்கிற மோகம் அதனால் சோக்கம் அதனால் வந்து என்ன அது மாத்திரம் இல்லை அதுக்கு அடிமை ஆயிடுறேன் இந்த சோக மோகத்துக்கு உலக வாழ்க்கைக்கு நான் அடிமை ஆயிடுறேன் இப்போ புரிஞ்சுக்கிறேன் இப்போ புரியுறதா இப்போ ஒரு மரத்தில் இரு பறவைகள்ங்கிற போது தேகாத்ம புத்தியை பற்றி சொல்ல ஏதோ வேதாந்தத்துக்கு வந்துட்டோமே அதில் ஜீவகா ஈஸ்வரஹா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும் சாட்சி சைத்தன்யம் அகங்கார சைதன்யம் பரமார்த்தி சொல்றார் ஓசி ஆர்சி ஓசினா ஒரிஜினல் கான்சியம் இந்த ஆர்சி தான் வந்து இந்த மேலே மேலே மர மரத்தில் மேலே கிழக்கி போகிறது தேவலோகம் நடுக்கிளையில் இருக்குது மனுஷிய லோகம் கீழ் கிழக்கி போகிறது பாதாள லோகம் மூணு லோகத்தில் என்னது அங்கங்கே இருக்கிற அளவுக்கு அளவுக்கு தகுந்த சுகம் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் சுகம் இங்கே அங்கேயும் துக்கம் உண்டு துக்கம் கம்மியான சுகம் அதிகமான இடம் துக்கமும் சுகமும் மிஸ்ரம் ஈக்குவலாக இருக்குது மனுஷலோகத்தில் கீழே போனால் சுகம் கம்மி துக்கம் அதிகமாக இருக்குது திரும்ப இருக்கு ஹி எம்ஐஜி எல்ஐஜினா லோயர் இன்கம் குரூப் மிடில் இன்கம் குரூப் ஹையர் இன்கம் குரூப் மேலே கீழே போனால் அதுக்கு தகுந்த மாதிரி சுகதுக்கங்கள் இருக்குது ஆனால் என்னாச்சுன்னா இந்த பறவையை தெரிந்து கொண்டவுடன் நான் வந்து அகங்காரம் இல்லை நான் சாட்சி அகங்காரமாக என்ன வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு புரியறதுக்காக என்னன்னு சொல்கிறேன் இப்போ சூரியன் எங்கேயும் வியாபிச்சிருக்கு கண்ணாடியில் சூரியனுடைய வெளிச்சம் தெரியுது சூரிய சூரிய ஒளி எங்கேயும் இருக்குது அது மாதிரி சாட்சி சைதன்யம் எல்லா வியாபி சர்வ வியாபி இந்த அகங்கார சைதன்யம்ங்கிறது கண்ணாடியில் தெரிகிற சூரியனை மாதிரி ஆகையினால இந்த மனசுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கிறதுனால அதில் பிரதிபிம்பிச்சு அதுவே உண்மை மாதிரி தெரியறது நம்ம வேதாந்த சாஸ்திரம் குருநாதருடைய அனுகிரகம் புண்ணியங்கள் இதெல்லாம் சேர சேர இந்த அகங்கார புத்தி போகிறது புத்திங்கிறது என்ன அகங்காரம் அகம் ஜீவஹா அகங்காரம்தான் அகம் தேகாங்கிறது ஒரு வகையான அகங்காரம் அகம் ஜீவ ஜீவகாங்கிறது இன்னொரு அகங்காரம் ஆனால் அகம் ந தேகா அகம் ந புருஷோத்தமாக சர்வாட்சிச்சைதம் சாஹங்காரச்சைதூர்ணாரச்சைதம் பூர்ண எங்கும் வியாப்சிருக்கிற சூரியனை நம்ம உதாரணத்துக்காக சர்வ வியாபி சூரிய பிரகாசம் அப்புறம் என்ன தர்ப்பண பிரதிபிம்ப பிரகாசம் சூரிய பிரகாசம் பிம்பப்பிரகாசம் தர்ப்பண பிம்ப பிர என்னது தர்ப்பண பிரதிபிம்ப பிரகாசம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சரீரத்தில் வியாபகமாக இருக்கிற சைத்தன்யம் இருக்குது வியாபகமாக இருக்கிற சைத்தன்யம்னா என்ன சரீரத்தையும் வியாபித்து சரீரத்துக்கு வேறாகவும் இருக்கிற சைத்தன்யம் இருக்கு அந்த சைத்தன்யத்தை தான் என்ன சொல்றோம் பரமாத்மான்னு சொல்றோம் அப்புறம் இந்த வந்து கண்ணாடி மாதிரி இந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் தான் ஜீவாத்மா ஆஹா அந்த ஜீவ அது மூலமா தான் இந்த சரீரம் முழுக்க நாம வியாபிச்சிருக்கோம் அப்ப நான்னு சொல்ற பொழுது மூணு அம்சம் இருக்கு சா அதாவது சுத்த வியாபக சாட்சி சைதன்யம் அப்புறம் என்ன ஷரீரம் ஷரீரம் மனசு எல்லாம் போட்டுக்கணும் ஸ்தூல சூக்ம சம்ஸ்கிருத ரொம்ப சௌரியம் அது காரிய கரண சங்காத காரியகரண சங்காத்தனா பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்தூல ஷரீர சூக்மசரீர சேர்க்கைன்னு அர்த்தம் இந்த காரியக்கரண சங்காத்தம் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அதில் என்ன அது இப்போ போட்டுக்கணும் அஹம் ஓசி அகம் ஓசி அஹம் அப்புறம் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் ஆர்சி ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் நான் இப்போ இந்த மூணு அம்சம் இருக்குது ஒரு அம்சம் உடம்பு அது நான் இல்லை இன்னொரு அம்சம் என்னது அகங்கார அம்சம் ஜீவாத்மா அதுவும் நான் இல்லை அதுக்கு தான் இன்னொரு பேர் சொன்னேன் காலையில் ரொம்ப விளக்கலைபிம்பியம் வந்து சத்தியம் இல்லையே அதனால சிதாபாசன்யம் வாஸ்தவமானது இல்லை அப்போ என்னென்னா நிரகங்கார நெர்விகார சர்வ வியாபி சுத்த செய்தைத்தன்யம் அது மாத்திரம் இல்லை அதுதான் நீயும் நானும் ஒன்றுங்கிற போது அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் பகவானும் நானும் ஒன்றுங்கிற அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறேன் ஆக பகவானுடைய சரீரத்தையும் நீக்கி பகவானுடைய மனசான மாயையும் நீக்கி சுத்த சைதன்யத்தை மாற்றம் ஸ்வீகரிச்சுக்கிறோம் இங்கி இதுண்டை நீக்கி தேகத்தை அஹங்காரத்தை நீக்கி சுத்தச்சைதமாக்கோது ரெண்டு சுத்தச்சைதில்லை பூர்ணமேவிஷியே ஆஹ் ஜுஷ்டம் அன்பீசம் பதா ஜுஷ் அன்யம் ஈஷம் அசிய மகிமான பசியா தான் வீத்தோக்கோ ஆஹோக நிவ மோக நிவத்திஹி தஸ்மாத் ஷோக நிவத்திஹி மோகம் நீங்குகிறது ஷோகம் நீங்குகிறது சோகம் மோகம் நீங்கிறதுனால என்ன ஆயிடுது முன்னாலே என்ன ஆகிடுறதுன்னா இந்த வசப்படுறதுங்கிறது அடிமைப்படுறதுங்கிறது கிடையாது நான் அடிமை அல்ல நான் சுவாமி நாகம் தாசஹா அகம் சுவாமி ஷரீர மன சுவாமின்னு யாருக்கு சுவாமின்னா நம்ம சொன்னால் எவனா கேட்பானா என்ன ஆகினால சரீரத்துக்கும் மனசுக்கும் நான் சுவாமி மற்றத்துக்கெல்லாம் இருக்க முடியாது சுவாமியே சொன்னாலும் போரா போச்சொல்றாம்பா விவகாரத்தில் வந்து காரியம் பார்க்குற போது என்னென்ன அங்கே போய் சொன்னீங்கன்னா அதில் சொல்ல மாட்டாங்க நேரம் பார்த்து சொல்ல மாட்டாங்க அங்கே சுவாமியே சொன்ன சுவாமி இப்படிதான் சொல்லிகிட்டே இருப்பார் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறத வேலை நம்ம முடிஞ்சதை பண்ணணும் அவ்வளோதான் அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம சுவாமியாக இருக்க முடியாது யாருக்குமே நம்ம விவகாரத்தில் சுவாமியாக இருக்க முடியாது ஆனால் நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் புத்திக்கும் நாம் சுவாமியாக இருக்க முடியும் இருக்கணும் இருந்தால் தான் மோட்சம் என் உடம்பு மனசுக்கு நான் சுவாமியாக இருந்தால் தான் நான் முக்தன் என் உடம்பு மனசுக்கு நான் வந்து தாசனாயிட்டா நான் பத்தன் என் உடலுக்கும் மனதிற்கும் நான் அடிமையானால் நான் பத்தனாகிறேன் என்னுடைய உடம்புக்கும் மனசுக்கும் நான் தலைவனானால் நான் முக்தனாகிறேன் அருள் விருந்து போட்டுக்கலாமே சௌரியமாக இருக்கும் ஆக ஷரீர மன சுவாமி அகம் அந்த சுவாமியாகிறதுக்கு தான் சந்யாசம் ஆகிட்டுருக்கு எல்லாரையும் ஆட்சி பண்ணுறதுக்காக இத ஆளணும் முதல்ல அதனால்தான் இதுக்கு தான் ஆண்டின்னு பேர் ஆண்டி உடலையும் உள்ளத்தையும் ஆளுபவனே ஆண்டி உடலையும் உள்ளத்துக்கும் அடிமையானால் என்ன சொல்கிறது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நான் அடிமை அல்ல உடலுக்கும் உள்ளத்துக்கும் நான் ஆண்டி ஆண்டினா அது இங்கிலீஷ் ஆண்டி இல்லை ஆண்டி அங்கு ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க ஏன்னா இப்பவே மாமிங்கிற ஆள் எல்லாரும் ஏன்னா அவ்வளோ வயசாகிட்டுதான் என்ன என்ன பண்றது அதான் அபிமானம் ஒத்துக்குத்தான் தலைமுடி நடிச்சு போச்சே பல்லெல்லாம் செய்யும் அவ்வளவு ஒத்துக்காட்டாலும் அப்படித்தான் அதை தாத்தா இருந்தாலும் சரி பாட்டா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு இன்னுமா அதுக்கு தான் என்ன பூசி பாக்குறாங்க என்ன வேஷத்தை மறைச்சு பாக்குறாங்க ஒரு ரிஷிகேஷ் சிவானந்தா சொல்லுவார் என்ன பகவான் வந்து ஒன்றுன்னா புரிய வைக்கிறார் அப்போது இவன் மாற்றிக்கிறான் அதுக்கெல்லாம் கண்ணு பார்வை சரியாக தெரிய மாட்டேங்கிறார் இவன் தங்கத்தில் ஃப்ரேம் போட்டுக்கிறான் கண்ணாடி என்னடா பிரயோஜனம் நீ கோல்டில் ஃப்ரேம் போட்டாலும் ஒரிஜினல் கண்ணு தகுறார் நீ என்ன தான் கோல்டில் ஃப்ரேம் பண்ணி போட்டுட்டாலும் முக்கியமான கண் அவுட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அந்த காலத்தில அந்த பல்லு விழுந்தால் தங்கப்பல் கட்டிப்பான் கடிக்க முடியாது கடித்தா தங்கம் போயிடும் தங்கப்பள்ள கிடைக்கிறேன் அப்புறம் வந்து இங்கே வந்து தலைமுடி நிறைச்சா அது எதையா மறைக்கிறதுக்கு வழியை பார்க்குறோம் நாம் பகவான் நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் விடுறார் அப்பவும் நாம் அதை மறைக்கிறதுக்கு வழியை பார்க்குறோம் இத்தனை நோட்டீஸ் விட்டு இவனுக்கு புத்தி வரலையே சிவானந்த சுவாமி இவ்வளவு நோட்டீஸ் விடுறார் பகவான் அப்போவாது விவேகம் வந்து அஹ நான் இல்லை ஜீவன் நான் இல்லை புரிஞ்சிக்கப்படாதோ புரிஞ்சுக்க மாட்டேன் இருக்கட்டும் புரிஞ்சுக்காட்டு போனான் போயிட்டு போனான் அவனை சொல்கிறேன் உங்கள சொல்லு அடுத்த மந்திரம் இதை படிச்சுட்டோம் இல்லையா எதா பசிய பசியத்தை ருக்மவர்ணம் எப்போ ஒருவன் இந்த தத்துவத்தை உணர்கிறானோ இந்த மந்திரத்தில் மூணாவது மந்திரத்தில் முதல்ல பிரம்மனுடைய லக்ஷணமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரம்மனை புரிந்து புண்ணிய பாபங்களை கடக்கிறான் நிரஞ்சனகா நிரஞ்சனகாங்கிறது சங்கராச்சாரியர் நிர்லேப்பகாங்கிறார் ஒட்ட மாட்டான் அதுக்கப்புறம் இந்த சரீரம் மனசில் எல்லாம் அவன் ஒட்டுறதில்லை தன்னுடைய சரீரத்தை குறித்தோ சரீரத்தை குறிச்சே இது பண்ணுறது இல்லைன்னா என்ன மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகைன்னு விட்டார் திருவள்ளுவர் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பொருக்கள் உற்றாருக்குன்னா மோக் மார்க்கத்திலே சென்றவர்களுக்கு உடம்பும் மிகை இந்த உடம்பே மிகையான வஸ்து மற்றும் தொடர்பாடு எவன் வேறு என்ன சம்பந்தம் இருக்க போறது நிர்லேப்பகா விகத கிளேஷகாங்க நிர்லேப்பக என் ஒற்றதில்லை ஒரு கிளேசமும் இல்லை நிரஞ்சனம் சாமியம் உபைத்தி சாமியம்னா சமத்துவத்தை அடைகிறான் அவனுக்கு அந்த வைஷமியமெல்லாம் இல்லை அவனுடைய தரிசனம் எதில் இருக்குதுன்னா அவனுடைய தரிசனம் முழுக்க என்ன பண்டிதாக சமதரிசினா எப்போ அவன் மனசு சமமாக இருக்கிற பிரம்மனையே நினைக்கிறது அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் சாமியத்தை அடைகிறான் அடுத்த மந்திரம் படிக்கலாம் प्राणो, प्राणो, प्राणो विद्वान भवते नातिवादी விவான் ஆட ஆம கிரஷ ம் வணோயூர் விஜயன் விதிவாதி ஆம்கீட ஆமர்த்த எந்தான் எந்த வித்வான் என்ன அர்த்தம் இதுவரைக்கும் நம்ம சொன்னோமே இந்த வேதாந்த विचार சாதகா என்ன பண்ணுறான்னா ஏஷா பிராண एव, சர்வூதை விபாதி எல்லா உயிர்களிலும் அனைத்து உயிர்களிலும் இந்த பிராணனே விளங்கி கொண்டிருக்கிறது பிரம்மாதிஸ்தம்பரியை சர்வூதை அனைத்து உயிர்களிலும் யுத்தம் பூத்தே திருத்தீயான்னு சங்கராச்சாரியர் தனியாக அதை விளக்கிய சொல்கிறார் இந்த திருத்தீயா பத்தி விபாதி இந்த ஏஷகா பிராண பிராணா இந்த இடத்துல பிரம்மன் அர்த்தம் பிராணசிய பிராண இந்த பரம்பொருள் பரமாத்மா சுத்த சைதன்யம் நிரகங்கார சைத்தன்யம் அங்கே சொன்னேன் இல்லையா சா சாஹங்கார நிரஹங்கார ைதன்யம் சர்வபூத்தை விபாதி அனைத்து உயிர்களிலும் இது விளங்கிக் கொண்டிருக்கிறது எல்லோரிடத்திலும் அகம் அகமிதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தே எல்லா உயிர்களிலும் இந்த ஆத்ம துவம் விளங்கிக் கொண்டிருக்கிறது யா வித்வான் விஜானன் எந்த வித்வான் இதனை நன்கு அறிந்து கொண்டு அதிவாதி நபத்தை அதிவாதி நபவது விஜானன் அனர்த்தம் விசேஷேன ஜானன் சம்சய விபர்ய ரகிதமாக சந்தேகமில்லை ஐயன் திரிபர அறிந்து கொண்டு விஜானன் என்று சொன்னால் ஐயன் திரிபர உணர்ந்து கொண்டு தெளிவாக புரிந்து கொண்டு ஜீவனை பற்றின விஷயத்தில் சந்தேகம் கிடையாது ஈஸ்வரனை பற்றின விஷயத்திலையும் அதான் எல்லாம் என்ன ஜீவன்கிற போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் வியாபகாரிக திருஷ்டியில் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் பாரமார்த்திக திருஷ்டியில் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்னு தெளிவாக புரிந்து கொண்டு நான் திடீர்னு ஒருத்தனை பார்த்து சொல்கிற போது நீ எங்கும் நீக்கமர நிறைந்தவன் அப்படின்னா சிரிப்பாக தோணும் நான் வரும்போது பஸ்ஸுக்கு கஷ்டப்பட்டது எனக்கு தானே தெரியும் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தால் நான் என்னத்துக்கு இப்படி கஷ்டப்படுறேன் இவர் ஏதோ பாவம் சொல்கிறார் அப்படி தோணும் அது எந்த திருஷ்டியில் பேசுகிறோம் நம்ம சர்வ வியாபியாக இருந்தால் என்னத்துக்கு விருதுநகர்லேருந்து தேனிக்கு வரணும் அப்படியே வீட்டிலருந்தே படிச்சுடாமே அப்படிலாம் இல்லை அந்த திருஷ்டி என்ன வியாபாரிக திருஷ்டி வியாவகாரிக திருஷ்டியாக அகம் பரிச்சின்னா பாரமார்த்திக திருஷ்டியாக அகம் அபரிச்சின்னா விவகார கோணத்தில் பார்த்தா நான் வரையறைக்கு தத்துவ நோக்கில் பார்க்கும் பொழுது நான் வரையறைக்கு உட்படாத இப்படி சரியா பிரித்து புரிஞ்சுண்டு விஜானன் அதுக்காக அர்த்தம் சொல்றேன் விஜான்னு இந்த ஆத்மாவை நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டு சந்தேகம் இல்லாமல் விபரீதம் இல்லாமல் புரிந்து கொண்டு அதிவாதி நபதே ஆத்மாவை தவிர வேறு எதை பற்றியும் இவன் பேசுவதில்லை அந்யா வாச்சோ விமுஞ்சசன் மற்ற வார்த்தைகளை தூக்கி போடு விட்டு விடு மற்ற வார்த்தையை பற்றி பேசாத பேசினா தத்துவம் பேசி இல்லாட்டி வாயத்திறக்காது அதிவாதி நபவத்தை மற்ற லௌகிக்க விஷயங்கள் எல்லாம் பேசுறதுல நீங்கள் நம்ம எப்படி சுவாமி இப்படி முடியும் இதெல்லாம் போய் வீட்டுக்கெல்லாம் போய் பழபடியும் கேட்கணுமே பாலுக்கு பணம் கொடுத்தாச்சா அதுக்கெல்லாம் பண்ணியாச்சா நிறைய காரியங்கள்லாம் பேசணுமே இதை தவிர பேசக்கூடாதுன்னு சொல்லுகிறீர்களேன்னா ஞாபகம் வச்சுங்கோ தேவையானதை பேசுங்கோ அதுக்கு மேலே தேவையில்லாதெல்லாம் வளவளான்னு பேச வேண்டான்னு அர்த்தம் அதிவாதி ஆத்மாவை தவிர சர்வம் எதா ஆத்ம நான் அந்நஸ்தி இது திருஷ்டம் ததா கிம் ஹி அசௌ அதித்திய வதேத் அதாவது இதை தவிர வேறு எதாவது வஸ்துவை பார்த்தா தானே அதை பற்றி பேச போகிறான் எப்போவுமே இதையே அவன் தரிசனம் பண்ணிட்டுருக்கிறதுனால அதை பத்தியே தான் மனசு பேசுவோம் பேசுவான் தச்சித்தனம் தற்கனம் அதை சிந்திச்சா எதை பத்தி பேசுவோம் அதை பத்தி தான் பேசும் நம்மை நாம் எதை ஆழமாக அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை பற்றி தான் பேசுவோம் இப்ப இது வந்து கேஷுவலாக இருக்கக்கூடாது ஆங்கில சொல்றோம் இல்லையா இது வேதாந்தம் படிக்கிறதுங்கிறது என்னன்னா ஏதோ நம்ம பழக்கத்தில் இதுவும் உண் ஆயிடுத்து வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது இதுதான் நமக்கு மோட்ச சாதனம் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இது கேஷுவலாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்காக வேண்டியவ பார்த்தாலும் வெறப்பாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை சாந்தமாகவும் இருக்கலாம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கலாம் சீரியஸாகவும் இருக்கணும் நாதிவாதி பவத்தே அதிவாதியாக இருக்கக்கூடாது இருக்க மாட்டான் அதிவாதி நான் பவத்தே பவதி இருக்க மாட்டான்னு அர்த்தம் என்ன என்ன பண்ணுவான் இவன் அவனுக்கு மற்றபடி எப்படி பொழுது போகும் அப்படின்னா ஆத்ம கிரீடகா அர்த்தம் சங்கராச்சாரிய சொல்றார் ஆத்மன்யேவ கிரீடா கிரீடனம் எஸ்ய நான் மனைவி கிட்டேயோ இவன் விளையாடுறது இல்லை சன்னியாசி ஆயாச்சு ஆகியனாலும் இவன் ஆற்ற விளையாடுறான்னா தன்னிடத்திலேயே தான் இன்புற்றிருக்கிறான் கீதையில் படித்தோம் இல்லையா सयोगी वर्तते யோந்தோத்தரமாக தாந்தர்ஜி சயோமர் வரவியம்தனவஷ்டம் நிறைய பமக்கீடம் அவன்கே எனது ஆத்மன்னே வச்ச ஆத்மன் ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரணத்திலையும் பார்த்துருக்கோம் இங்கே வந்து என்ன இதெல்லாம் கிடையாது விளையாடுறவன் விளையாடப்படுறது விளையாட்டுங்கிறது அதே சிந்தனையில் இருக்கான்னு வேற எதுவும் மனசில் போறதில்லை எனது முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் இந்த பாட்ட நீங்கள் முழுசா போய் படித்து பாருங்க நான் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் சொல்ல மாட்டேன் இந்த திருமந்திரத்தை நீங்கள் வந்து போய் படித்து பாருங்க புத்தகம் வச்சிருந்தா படிச்சு பாருங்க அதில் இருக்கு இதுக்கு விளக்கம் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் ஆத்ம ரத்திகி ஆத்மன்யேவரத்திகி ரமணம் பிரீத்திகி எஸ்ய சங்கராஜர் சொல்றார் கிரீடா பாக்யசாதன சாபேஷா ரத்திஸ்து சாதன நிரபேட்சா பாஹ்ய விஷய மாற்றம் இது விசேஷிக்கும் கிரீடைக்கும் வித்தியாசம் சொல்றார் சங்கராஜர அதாவது புறப்பொருளை சார்ந்திருப்பது கிரீடை புறப்பொருளை சார்ந்திராமல் அதை விரும்புவது மாத்திரம் இரதி என்று சொல்றார் இவன் ஆத்மாவையே விரும்புகிறான் ஆத்மினாவிலேயே விளையாடுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனந்தமாக இருக்கான்னு இவனுக்கு சாதனை எதுவும் தேவையில்லை எதையும் சார்ந்திருப்பதில்லை தன் இன்பத்தின் பொருட்டு இவன் எதையும் சார்ந்திருப்பதில்லை இவன் உலக பொருள்களை சார்ந்திருப்பதில்லை மனிதர்களை சார்ந்திருப்பதில்லை சூழ்நிலையை சார்ந்திருப்பதில்லை இன்பத்தின் பொருட்டு இப்படி போடணும் இன்பத்தின் பொருட்டு புற உலகை சார்ந்து இருப்பதில்லை புற உலகில் என்ன இருக்குது பொருளை சார்ந்து சூழ்நிலையை சார்ந்து இந்த இது பண்ணுறோம் ஆஹா வெதர் ரொம்ப நல்லா இருக்கு வெயில் இல்லாமல் அப்படின்னா இது இது இப்படியே இருக்குமோ நாளைக்கு சேர்த்து வச்சு வாங்கும் ஆயுள் இதுக்கு போய் யாராவது மாட்டிப்பாளம் இப்போ நல்லா இருக்கும் சரி இருக்கட்டும் அதுக்காக வேண்டி இதை போய் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கக்கூடாது அதுக்கு அடிமையாகிடக்கூடாது ஓ இப்போ இருக்கு இதையும் பார்க்குறோம் நாளைக்கு வெயில் வந்தால் என்ன சொல்லணும் தபாம் யகம் அஹம் வருஷம் நிகாம் தபாம் அஹம் தபாமி பகவான் சொல்லியிருக்காருப்பா அவர்தான் வந்து வெயிலாக இருந்து சுட்டு எரிக்கிறார் அவர்தான் மழையா இருந்து அனுகிரகம் பண்ணுறார் நம்ம நினைச்சுக்கணும் அதை பார்த்தா அது ஞாபகத்துக்கு வரணும் ஆக இன்பத்தின் பொருட்டு புற உலகை சார்ந்திருப்பதில்லை பொருள்களை சார்ந்திருப்பதில்லை மனிதர்களை சார்ந்திருப்பதில்லை எதையும் சார்ந்திருப்பதில்லை உடலையும் சார்ந்திருப்பதில்லை உடல் நல்லா இருந்தாதான் அப்படிங்கிறது உடலையும் சார்ந்திருப்பதில்லை மனதையும் சார்ந்திருப்பதில்லை அறிவையும் சார்ந்திருப்பதில்லை ஆனந்தத்துக்காக எதையும் சார்ந்திருப்பதில்லை அந்த சார்ந்திராத ஒரு ஞான தாட்யம் அந்த அறிவில் உறுதியாக இருந்து அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி இதுதான் ஆஹா ஆத்மக்கிரீடா ஆத்மரத்திஹி ஏஷக்ரியாவான் ஆத்மரத்திஹி கிரியாவான் ஏஷ கிழ கீழரு கிரியாவான் என்ன அர்த்தம் பெரிய ஆசிரமத்தை கெட்டின்று அவஸ்தப்படுவார் நான் நம்ம கதையவே பேசிடுவோம் கிரியாவான்னா சங்கராச்சாரியார் சொல்கிறார் கிரியாவான்னா இவன் ஒன்று பூஜை ஜபஹோமெல்லாம் பண்ணிட்டுருக்க மாட்டான் கிரியாவான்னா என்ன அர்த்தம் செயல் அர்த்தம் கிரியையை அர்த்தம் திடீர்னு உபனிஷத்து இப்படி சொல்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு ப்ளவஹேத்தே அதிருடா யஜரூபாக அஷ்டாதோக்தவரம் ஏஷு கர்ம ஏதிரேஜோ ஏ நந்தி மூடா ஜராமத்தியும் தேனரேவா பி யந்தி நல்ல வாங்கோ வாங்குன்னு வாங்கியிருக்கு வெளுத்து வாங்கிருக்கு உபநிஷத் இதை போய் இந்த கர்மாவே பிடிச்சின்னு இருக்கானே இதனால் இவன் மோட்சம் அடையுமா முடியுமா இது வந்து வலுவில்லாத ஒரு படகாச்சே அப்படின்னா மூடாகான்லாம் நிந்தனை பண்ணியிருக்கு அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக அவித்தியாயாம் பகுதா வர்த்தமானாக அப்படிலாம் நிந்தனை பண்ணிவிட்டு உபனிஷத் கிரியாவான்னு சொன்னா என்ன நம்ம வந்து ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் சங்கராச்சாரியார் சொல்கிற அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்கணும் இருந்தாலும் நம்ம இன்னொரு அர்த்தம் பண்ணலாம் தப்பு இல்லை சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார்னா இவன் பண்ணினா என்ன பண்ணுவான்னா ஞான தியான வைராகியாதி கிரியா எஸ் ஏயம் கிரியாவா இவர் என்ன பண்ணுவார் அதிகபட்சம் வேதாந்தம் படிப்பார் இல்லாட்டி பாடம் சொல்லி கொடுப்பார் அதுதான் கிளாஸ் எடுப்பார் இல்லாட்டி என்ன பண்ணுவார் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கிற தத்துவங்களையெல்லாம் தியானம் பண்ணுவார் அதுதான் பண்ணுவார் ஆதின்னு போட்டார் வைராக்கிய ஆதி கிரியா சமதமாதி இதையே பண்ணி அபியாசம் பண்ணிட்டு இருப்பார் சமம் தமம் இதெல்லாம் அபியாசம் பண்ணிட்டு வேதாந்தத்தில் சொல்லியிருக்கிற வேதாந்தத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு வேதாந்த நிஷ்டைக்கு சொல்லப்பட்டிருக்கிற சாதனங்களை அப்டி வரப்போகிறது நீ அடுத்த மந்திரத்திலேருந்து வரப்போகிறது சாதனங்களையெல்லாம் அபியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பார் நிஷ்டக்காக வேற எதுன்னு ஈடுபட மாட்டார் நம்ம கொஞ்சம் இறங்கி வந்து அர்த்தம் சொல்லணும்னா லோக சங்கிரஹி அப்படி சொல்லலாம் இல்லையே சுவாமி அவர் சன்னியாசி இல்லையே சன்னியாசி இல்லாமல் இருக்கிறவர் கிரியாவான்னு சொன்னா என்னன்னா ஆமா தர் ஞான பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகின்னு சொல்லி யஜ்யம் பண்றார் பூஜை பண்றார் ஆனால் அதில் என்ன என்ன தாத்யம் லோக சங்கிரகம் பண்றார்ோகசங்கிர சொல்லலாமே என்ன நல்ல வேலை எல்லாம் கர்மணிம் ஆஸித்த ஜனக்காயோகிரி சம்பியன் கத்துமர் எதாச்சே தத்ததேவே தருஜன சய் பிரமாணம் கருத்தை லோக்கத்துக்கு வழிகாட்டத்துக்காக வேண்டி இவரும் போறார் ஜபம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணுறார் பூஜை பண்ணுறார் எல்லாம் பண்ணுறார் வழிகாட்டுறதுக்காக பண்ணுறார் அவருக்காக இல்லை அவர் செய்கிறதுனால ஒன்று அடைய போகிறதும் பிரம்மவிதாம் வரிஷ்ட பிரம்மவிதாம் வரிஷ்டா இவன் பிரம்மனை அறிந்தவர்களுள் மிகச் சிறந்தவன் வரிஷ்டான ஸ்தித பிரஜன அர்த்தத்தில் சொல்ற வரிஷ்டா ஸ்ரவணத்தினால தெரிஞ்சுக்கிறான் மனனத்தினால சந்தேகத்தை போக்கிக்கிறான் நிதித்தியாசனத்தினால விபரீத பாவனையும் போக்கிக்கிறான் வேற எதுலையும் இவன் ஈடுபடுறதில்லை இவனுக்கு பேர் தான் பிரம்ம நிஷ்டன் பிரம்மன் உபரத சாந்தா நெருந்தன இவானலஹா ஸ்ரோத்ரியோ பிரஜினோ என்ன அர்த்தம் நிறைய அர்த்தம் இருக்குது பிரம்மனை தெரிந்து கொள்ள கொண்டவர்களுள் இவன் சிறந்தவன் அதாவது பிரம்மனை அபர பிரம்மனாக பரபிரம்மனாக தெரிந்து கொண்டு அந்த பரபிரம்மன் சர்வாத்மாவாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இவன் வரிஷ்டன் அப்போ என்ன சொல்லல நம்ம ஏக ரூபத்தை இது பண்ணுறவன் வரஹா விஸ்வரூபத்தை பண்ணுறவன் வரியான் இவன் அரூப ஞானத்தை உடையவன் வரிஷ்டன் அப்படின்னு சொல்லலாம் ஏக்க ஒரு ரூபத்தை பிரம்மமான நினச்சின்னு அவன் வரன் பரவாயில்லை அவன் நல்லவன் அப்புறம் விஸ்வரூபத்தை நினைக்கிறான் சகுணம் பிரம்ம விஸ்வரூபத்தை நினைக்கிறான் வரியான் போட்டுக்கலாம் நம்ம அப்புறம் வரிஷ்டஹா ஏஷ பிரம்மவிதாம் வரிஷ்டா இவன் சிறந்தவன் அவ்வளோதான் இந்த மந்திரம் நிறைவு பெறுகிறது இனி சாதனங்கள் வருகின்றன ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சாதனங்கள் கீதையில் பார்க்குறோம் எல்லா சாஸ்திரங்கள்லையும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது சுவாமி என்ன சொன்னாலும் மனசில் அது நிற்க மாட்டேங்கிறதே அப்படின்னு சொன்னால் சாதனங்கள் எல்லாம் சொல்லணும் பத்தியம் ஔஷத சேவாச்ச மருந்தும் சாப்பிடணும் பத்தியமும் கடைப்பிடிக்கணும் அது பொதுவான ஒரு விதி ரோக நிவர்த்திக்கு அது உபாயம் அதே தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது கீ கூட கடைசியில் தெய்வ சம்பத் அசுர சம்பத்ன்னு சொல்லி பதினாறாவது அத்தியாயம் பதினேழாவது அத்தியாயத்தில் மூணு குணத்தால் மூணு வகையான ஸ்ரத்த மூணு வகையான ஆகாரம் மூணு வகையான யஜ்யம் மூணு வகையான தபஸ்ஸு மூணு வகையான தானம் எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் கிருஷ்ணர் கடைசியில் முடிக்கிற போதுன்னு சொல்கிறார் சாத்திக கர்மா ராஜசகர்மா தாமசகர்மா சாத்திக கர்த்தா ராஜசகர்த்தா தாமசகர்த்தா சாத்விக புத்தி ராஜச புத்தி தாமச புத்தி ஞானத்தை கர்த்தாவை கர்மத்தை மூணா பிரிக்கிறார் சொல்ல சத்துவ குணத்தை நம்ம அபிவிருத்தி பண்ணி ஞானத்திலேயே ஸ்திரமா இருக்கணும் இப்ப உபனிஷ சாதனங்களை எல்லாம் உபதேசிக்கிறது இப்ப நாலு மந்திரங்கள் முதல் ரெண்டு மந்திரம் என்ன சொல்லியது ஒரே மரத்தில் ரெண்டு பறவை இந்த ஒரே சரீரத்தில் சாட்சி சைதன்யம் அகங்கார சைதன்யம் சொல்லி விளக்கி சொல்லிவிட்டேன் அப்புறம் அடுத்தது என்ன அதுக்கப்புறம் அதனுடைய யார் ஒருவன் சாட்சி சைதன்யத்தை நன்கு உணர்ந்து கொள்ளுகிறானோ சாட்சி சைத்தன்யத்தை உணர்ந்து கொண்டு நான் எல்லாமாக இருக்கிறேன் என்று எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவனுடைய மகிமையை பற்றி பிரயோஜனத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இதுதான் ஸ்தோத்திரம் அதெல்லாம் வந்து அதிகமாக பேச மாட்டான் அவன் ஆத்மாவிலேயே திளைத்திருப்பான் அவன் எப்போது அவனுடைய காரியங்கள்லாம் ஆத்ம விஷயமான காரியமாகவே இருக்கும் இவன் வந்து பிரம்மத்தை அறிந்தவர்கள் தலை சிறந்தவன் அதனால் சங்கராச்சாரியன் சன்னியாசின்னே சொல்கிறார் சன்னியாசியாக தான் இப்படி சன்னியாசி தான் இப்படி இருக்க முடியும் அப்படி சொல்கிறார் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம சௌரியத்துக்காக கிரகஸ்தனாக இருந்தாலும் இந்த ஞானத்தில் உறுதியாக இருந்தால் பூர்வம் தியாக கர்ம ஃபலாசம் நித்திருத்தோ நிராயிப்பித் கர்த்தி சீத நம்ம காத்திரது கர்மியகர்ம பசேத் அக்காமிச்சுமானுஷு சயுக் கிருத் கமக்கு ஜாநீகர்மாணம் தமாண்ட அல்லதையில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களும் நமக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் பிரம்ம வரிஷ்டனாக பிரம்ம விதம் வரிஷ்டனாக இருக்க முடியும் அப்போதான் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா நீங்கள் சந்யாசம் ஆகிண்டாதானே உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் நீங்களும் ஆனந்தமாக இருக்கும் சத்தியன தப ஆத்மா சமய பிரம்மச்சரியேண நித்யம் அந்த பசியதோஷா சத்தேன்தேஷ ஆமா சமச்சரியேணம் அந்திரந்திணோஷா எல்லா மந்திரமும் ரொம்ப அத்தமான மந்திரங்கள் உபனிஷத் ஞானத்துக்கு ஆத்ம தர்சன சாதனங்களை சொல்லுகிறது சுவாமி இது இன்னும் தெளிவாக புரியலேயே புரியலே எத்தனை படித்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் என்னென்னா இது என்ன சொல்கிறது சில சமயம் எலக்ட்ரிசிட்டி ஓடின்னு இருக்கும் நீங்கள் பல்பை மாட்டலாம் இல்லையா பல்பை ஜக்கிர ஜாக்கிரதையாக மாற்றணும் பல்பை வந்து லைன் இருக்குது நம்ம என்ன பண்ணிட்டோம் லைன் எறிகிற போதே சில சமயம் என்ன பண்ணும் அந்த துணியை போட்டு அந்த பல்பை எடுத்துருவோம் சூடாக இருந்தால் கூட துணியை போட்டுக்கிட்டே நமக்கு என்னென்னா அந்த வெளிச்சம் கொஞ்சம் கூட போயிடக்கூடாது அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கவனமாக ஒரு துணியை போட்டுக்கிட்டு அந்த பல்பு அப்படியே கட்டி ஒருத்தன் கிட்ட கொடுப்போம் கொடுத்துட்டு அவன் இன்னொரு பல்பை கொடுப்பான் கொடுத்த உடனேயே முதல்ல நூறு வாட்ஸ் பல்பு போட்டிருக்கோம் இப்போ ஆயிரம் வாட்ஸ் பல்பு போட்ட உடனே ஆஹா பல்பு சரியாக இருக்கிற எரிய ஆரம்பிச்சிடும் அப்படியும் உண்டு சில சமயம் என்ன பண்ணுவோம் முதல்ல சுவிட்சை ஆஃப் பண்ணும் இன்னும் ரொம்ப பேருக்கு பயம் மெயினே ஆஃப் பண்ணிடுவோம் சுவிட்சை ஆஃப் பண்ணாரு மெயினே ஆஃப் பண்ணு நான் ஆஃப் பண்ண நம்ப மாட்டேன் ஆகையினால மெயினே ஆஃப் பண்ணுறா இவர் இந்த உலகத்துலேருந்து பெரிய காரியம் சாதிக்க போகிறார் ஆகையினால மெயினை ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பல்பெல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சுவிட்சை போடக்கூடாது அங்கே போய் மெயினை போட்டு அதுக்கப்புறம் சுவிட்சை போட்டால் பல்ப் அறிவு எதுக்கு திடீர்னு என்னாச்சு சுவாமிக்கு பல்பு சுவிட்செல்லாம் பேசின்னு இருக்காரு அது மாதிரி இப்போ நீங்கள் சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க முதல் கிளாஸ்லேயே அத்ரேசியம் அக்ராஹியத்திலேயே ஒரு நமஸ்காரம் பண்ணி பல்பு எரியறது நான் வரும்போதே ஆயிரம் வால்ஸ் பல்பு ஆ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அப்படியே எரியிறது நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அத்ரேசியம் அக்ராஹியம் சுவாமிஜி பன்னெண்டு நாள் ஆச்சு என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கே புரியல நீங்களும் மூணு நேரம் விடாமல் எடுக்கிறீங்க பாவம் பாவம்மா பாவ் ஐயோ பாவம் மூணு நேரம் விழுந்து விழுந்து கிளாஸ் எடுக்கிறார் பாவம் எனக்கு மாத்திரம் ஒன்றும் புரியல ரெண்டு மெத்தட் இருக்கு அதாவது பல்பை மாட்டிட்டு சுவிட்ச் அப் போடுற மெத்தட் எலக்ட்ரிசிட்டி இருக்கிற போதே பல்பை மாட்டுற மெத்தட் அது எப்படின்னா இந்த கரண்ட் இருக்கேன் அதுக்கு பேர் சாதன சதுஷ்டைய சம்பத்தி இது வந்து உபதேசம் உபதேசம் பண்ணின உடனே பிடிச்சிட்ணும் ஏற்கனவே இருக்க தகுதியோடு இருக்கிறதுனால பிடிச்ச விடுறது சில சமயம் என்ன இது போட்டதுக்கப்புறம் வேத உபனிஷத்துலாம் படிச்சு விட்டேன் ஆனால் அது புரியலையேன்னா இதெல்லாம் சாதனை சதுர்டைமெலாம் வேணும் சுவிச்ச போடுப்பா சரியா அப்படிங்கிற மாதிரி இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் இப்போ வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாலேயும் அதுக்கான யோக்கியதை சொல்லப்படுறது வேதாந்தம் படித்த பிறகு ஞானம் நழுவமோ என்றான் ஞானநழுவாமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கான குணங்களை பின்பற்றதை விடக்கூடாது கிருஷ்ணர் கீதையில் அப்படி எச்சரிக்கை பண்றார் என்னது எதா சம்ஹரத்தை சாயம் கூர்மோங்கானீவ சர்வ இந்திரிய அணீந்திரியார்த்தேபிய தச பிரஜா பிரதிஷ்ட விஷயா அவினிவர்த்தன் நிராஹாரே ரசவர்ஜம் ரசோப்பியச பரம் திருஷ்டுவா நி வர்த்ததே எத்ததோ ஹஹ்யபிக் கவுந்தே சொல்லிகிட்டே இருக்கலாம் அதுக்கு வந்து தமம் ரொம்ப முக்கியங்கிறார் புலநடுக்கம் மிக முக்கியம் ஞான நிஷ்டை ஆகணும்னு சொன்னால் இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம் நிதித்யாசனம் கிருஷ்ணர் அந்த ஸ்தித பிரஜ லக்ஷணத்தில் அதான் தமஹா ஷமஹா நிதித்தியாசனம் இது மூணு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் இங்கே உபனிஷத்து சொல் எல்லாம் ஒன்றுதான்ஷ ஆத்மா சத்தியா லபியம் பிரம்மச்சரியேனத்திலையும் சேர்த்துக்கலாம் பிரம்மச்சரியேன இந்த ஆத்மா எந்த ஆத்மா நிரகங்கார சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம் ஓசி இந்த சைத்தன்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பொய் பேசக்கூடாது பொய் பேசாமல் இருக்கணும் மிருஷா வச்சனத் தியாகேன அனிர்த்த தியாகேன லப்யகா உண்மை பேசணுங்கிறத சொல்லலை சங்கராஜர் நீ எது பேசினாலும் அந்த பேச்சில் பொய் கலக்கக்கூடாது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துலெல்லாம் உளன் ஆகையினால என்னன்னா பொய் பேசாதே யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் இப்ப நம்ம படிச்சோம் மகாபாரத்துல வந்தது பொய் பேசுறது என்ன எது உண்மை எந்த இடத்துல பொய் எந்த இடத்துல எப்படி பேசினா அது உண்மையா கருதப்படும் எந்த இடத்துல உண்மையும் பேசினா பொய்யா கருதப்படும் எந்த இடத்துல பொய் பேசினாலும் அது உண்மையா கருதப்படும் வள்ளுவர் சொன்னதுக்கு அழகா இருக்கு இந்த பிரமாணம் பொய்மையும் வாய்மையிடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் நான் இங்கே என்ன சொல்கிறார் பொய் பேசக்கூடாது வேதமே அதான் சொல்கிறேன் சத்தியம் வத அதே தான் இங்கேயும் சொல்கிறேன் இல்லை பொய் பேசுகிறவனுக்கு மனசில் வந்து செதறல் ஜாஸ்தி இருக்கும் சஞ்சலம் ஜாஸ்தி இருக்கும் உண்மை பேசுறதுக்கு கடினமே இல்லை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இல்லை ஞாபகம் இதெல்லாம் சொல்கிறாங்க பதஞ்சலி இதை பற்றி நிறைய பேசுகிறார் பதஞ்சலியோட அந்த யோக சாஸ்திரத்தில் பொய் பேசாமல் பன்னெண்டு வருஷம் ஒருத்தன் பொய் பேசாமையே இருந்தான்னா அவன் சொன்னதெல்லாம் பலிக்குங்கிறார் அதுக்காக வேண்டி நம்ம படிக்கக்கூடாது சத்தியத்தை கடை பிடிக்கக்கூடாது அது ஒரு அவாந்தர பலம் முக்கியமான பலம் என்னன்னா சித்த சுத்தி மனசு தூய்மையாகும் இப்போ பொய் பேசுகிறதுக்கு நம்ம எதுக்கெல்லாமோ பொய் பேசுகிறோம் நம்மளை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக பொய் பேசுகிறோம் ஏதோ காரணத்துக்கெல்லாம் பொய் பேசிவிடுவோம் ஆ நம்முடைய பேச்சில் பொய் கலக்கவே கூடாது ஆஹா என்னது ஒன்றாக நன்றது கொல்லாமை அது பொய் பின்சார பொய்யாமை நன்றா ஒரு குரல் இருக்கு ஒன்றாக நன்றது நல்லது பொய்யாமை கொல்லாமை அது பின்சார பொய்யாமை நன்றுன்னு வரும் பரவாயில்லை இது முதல்ல சத்திய பாஷணம் யதார்த்த பாஷணம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ரித்தம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி பரிசேச்சனம் பண்ணுற போதே சொல்கிறோம் பரிசேச்சனம் பண்ணுற போதே ரித்தந்தா சத்தியே நரிஷிஞ்சாமி தி சாயம் பரிஷிஞ்சதி சத்யம் தொர்த்தே நரிஷிஞ்சாமி தி பிர அக்னிர்வா ரித்தம் அசாவா நித்திய சத்யம் எத்தனையெல்லாம் அர்த்தம் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் என்னென்னா இறைவா நான் எப்பொழுதும் சாஸ்திரத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதன்படியே செயல்படிவே செயல் புரிவேன் ஆக யதார்த்த சிந்தனம் ததா பாஷணம் ததா அனுஷ்டானம் உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொண்டு நான் செயல் புரிவேன் ஆக அப்போ என்ன ஆகும்னா மனசில் இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த செதறல்கள்லாம் இருக்க ஒரே ராவணனுக்கு பத்து தலைன்னா அது மனிதனுடைய பத்து விதமான முகங்கள் அதை தான் சொல்லுகிறார்கள் அ பாஷணம் சத்தியேன ஆத்மா லப்யா இது ஒன்று அடுத்தது என்ன தபசா தபசாங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் சொல்கிறார் மன ஒருமுகப்பாட்டினால் தான் இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும் குருநாதர் உபதேசம் பண்ணுற போது நுழையிறதுதான்னு கேட்டால் என்ன சொல்கிறது வால் தான் பாக்கி அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அந்த கதையை இருக்கக்கூடாது ஏகாக்ரம் இருக்கணும் தபசாங்கிறதுக்கு மனச இந்திரியானாஞ்ச ஹெய்காக்ரியம் பரமம் தபா மோக்ஷர்மத்திலிருந்து கோட் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியர் ஆகவே இந்த சாப்பிடாம இருக்கிற தபஸ் எல்லாம் இல்லை சாந்திராயனாதி அவரே சொல்லிவிடுறாரு இந்த விரதமெல்லாம் இல்லப்பா சாப்பிடாம இருக்கிற விரதமெல்லாம் இல்ல தபஸ்னால் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம் மன ஒருமுகப்பாட்டினால் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் பொய் பேசாத குணத்தின் துணை கொண்டு மன ஒருமுகப்பாட்டினால் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் என்னது சம்யக் ஞானேன எல்லாத்துலேயும் அந்த சத்தியேன ஏஷகா ஆத்மா லப்யா தபசா ஏஷகா ஆத்மா லப்யா இந்த நித்தியம்ங்கிறத போட்டுக்கணும் எப்பொழுதும்னு அர்த்தம் வேதாந்தம் படிக்கிற வரைக்கும் தான் இது படித்ததுக்கு அப்புறம் பொய் பேசிக்கலான்னு அர்த்தம் எப்போவும் அர்த்தம் தபசா ஏஷகா ஆத்மா லப்யா அப்புறம் அடுத்தது என்ன சமயக் ஞானேன சமய ஞானேன அர்த்தம் எப்பொருள் பாருங்க திருப்பொருளே உலகம் வந்துடும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எல்லாம் விசாரம் பண்றோம் இல்லையா குடம் மண்ணு விசாரம் பண்றோம் தங்கம் நகைங்கிற எக்ஸாம்பிள் சொல்றோம் அலை கடல் உதாரணம் சொல்றோம் அதன் மூலம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது பிரம்மன் பிரம்ம ஜானந்தான் சம்யக் ஞானம் சைதன்ய ஜானந்தான் சம்யக் ஞானம் ஜீவாத்ம பரமாத்ம பேத ஜானம் சமய ஞானம் இல்லை அது ஞானம் சமய ஞானம்னு சொன்னால் ஜீவாத்ம பரமாத்ம அபேத ஜானம் அத்வைத ஜானம் சமய ஞானம் துவைத ஜானம் சமய ஞானம் இல்லை அசம்யானம் போடலை நான் சமய ஞானம் இல்லை நித்தியங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சர்வதாங்கர எப்பொழுதும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எப்பவும் சக்னோ தீகை வயசோடும் பிராக்ஷரீர விமோஷனாத் அதுக்கு சங்கராச்சாரிய சொல்றார் மரண பரியம் சாகர வரைக்கும் இதை கடைபிடிக்கணும் நித்தியம் சத்தியன நித்தியம் தபசா நித்தியம் சமயேன இது சர்வற்ற நித்யசப்தா அந்தர்தீபிகா நியாய அனுஷக்தவியா எல்லாத்திலையும் அதை சேர்த்துக்கணும் அப்புறம் அடுத்தது பிரம்மச்சரியேன ரொம்ப முக்கியமானது ஏன்னா பிரம்மச்சரியங்கிறது என்னது விஷயானந்தம் தானே பிரம் பிரம்மச்சரியம்னா விஷயானந்தம் இல்லை பிரம்மச்சரியத்துக்கு மாறானது சங்கராச்சாரியன் மைதுன அசமாச்சாரேன இந்த இனக்கவர்ச்சி பாலுணர்ச்சியில் சிக்கிக்கொள்ளாமல் அது கூடாது அது இருந்தால் என்ன ஆகும் எல்லா சக்தியும் போயிடும்னு சாஸ்திரம் சொல்லுகிறேன் ஜாகிரதையாக சொல்லணும் காலத்தில் நிறைய பேருக்கு புரியறதில்ல பிரம்மச்சரியது விஷயானந்தமே கூடாதுன்னா விஷயானந்தத்தில் அதுவும் ஒன்று தானே அது ஸ்பரிஷானந்தானே ஆகையினால அந்த இதுவும் கூடாது மைசுன அசமாச்சாரேன்னு பிரம்மச்சரியேன்னு இதுலேருந்தே தெரியறது இதெல்லாம் சந்நியாசிக்கின்னு தெரியறது கிரகஸ்தாசிரமத்திலாம் இதெல்லாம் சொல்கிறது பிரம்மச்சரியம்ங்கிறது வந்து அங்கே கிரகஸ்தாசிரமத்தில் சொல்லணும்னா என்ன பண்ணணும்னா தர்மமான சேர்க்கையோட அப்படின்னு சொல்லணும் शास्त्र धर्मान शो अब रोम कठिन पर्वे अर्थम पड़ो ब्रह्मचर्य मेह मुख्य ब्रह्मचर्य प्रतिष्ठायां वीर लाभ न तपस्तप इहु ब्रह्मचर्य तपोत्तम ऊर्धरेता भवे स देवो न तो मानुष नास्त्र அதனால் அது சொன்னால் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் புரிய வைக்கிறது கடினம் எங்கே பார்த்தாலும் வித்தியாசமான எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லை பிரம்மச்சரியம் என்னது திக்ஷத்ரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம் வாங்க அதுலையும் இங்கே பிரம்மதேஜோன்னு பிராமண தேஜஸ்ன்னு அர்த்தம் இல்லை பிரம்மச்சரியங்கிற அர்த்தத்தை எடுத்து சரி அதெல்லாம் நிறைய சொல்லலாம் பிரம்மச்சரியங்கிற டாபிக் ஆரம்பித்தேன் அது பெருசாகிடும் स्मरणं அஷ்டவித மைதுனத்தியாகமரணம் தரிசனம் ஸ்திரீணம் குணகர்மாணுகீர்த்தனீச்சீனஸ்தாசு பிரீதிசம்பாஷணம் மித சகவாசம்சர்ப்பஷ்ட மைதுனிலம் சித்தப்பிரசாதக்கம் அதான் ரொம்ப முக்கியம் பிரம்மச்சரியத்தோட பிரயோஜனம் என்னென்னா சித்தப்பிரசாதக்கம் மனசுக்கு தெளிவ உண்டு பண்ணுற சக்தி பிரியு இருக்கிறது பிரம்மச்சரியேன நித்யம் பிரம்மச்சரியேன நித்யம் அவ்வளோதான் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா அந்தமயோகி சுப்ரஹா அந்த பார்த்தோம் என்ன அண்ணே இந்த மந்திர மனோமய பிராணசரீர நேதா இதெல்லாம் இந்த மந்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் மனோமயா பிராணசரீரநேதா பிரதிஷ்டித்தோன்னே ஹிருதம் சந்நிதாயிரம் இன்னொரு மந்திரம் பார்த்தோமே ஹிரண்மையே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் அர்த்தத்தை தான் இங்கே சொல்வது அந்த ஷரீரே ஷரீரத்தின் உள்ளே சுப்ரகா ஜோதிர்மயோஹி சுப்ரஹா அந்த ஸ்வயம் பிரகாசமான அந்த பிரம்மன் சுப்ரகான்னா சுத்தம் சுத்தமான ருக்ம வர்ணம் எல்லாம் படித்தோமே அதே தான் ஜோதிர்மயு சொன்னால் என்ன அர்த்தம் ஒளிமயமான ஒளிமயமான சைத்தன்யம்னு அர்த்தம் இந்த ஜட ஒளி இல்லை இந்த ஒளியையும் ஒளிர்விக்கின்ற தமேவாந்தம் அனுபாதி சர்வம் ஜோதிர்மயோஹி சுப்ரகா அந்த சுத்த சைத்தன்ய பிரகாஷத்தை சைதன்யப்பிராசத்தை க்ஷீணதோஷாக எதையாக பசியந்தி தோஷங்களெல்லாம் நீங்கின சந்நியாசிகள் அதை பார்க்கிறார்கள் இப்போ எப்படி படிக்கணும்னா க்ஷீணோஷாக எதையா அந்த க்ணதோஷா எதையம் பசியி சா அந்தசரீரே சுப்ரம் சுப்ரகா ஜோதிர்மயா பவதி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் எம்ங்கிறது ஒன்று இருக்குது நான் அதை நான் அப்புறம் பார்க்குறேன் எம் ஆத்மானம் பசியி சுத்தா எம் ஆத்மான பசியி ஆத்மாவை காண்கிறார்கள் அந்த சரீரத்தினுள்ளே பிரகாசமான அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை அவர்கள் காண்கிறார்கள் சத்யாதி சாதனங்களால் உணர்கிறார்கள் என்பது கருத்து மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் பதிரங்கருணேயே பதிரம் பசியே மாக்ஷபிர்யிரா ஸ்திரைரங்கை வியசேமதேவஹி தங்கதாயுநயந்திரோவா ஸ்வூஷா விஷவே நத்தியோ அரிஷ்டேமிஸ்பாதிஷா ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவாப்யிணா மூத்த மூர்த்திஎல்லாம் வாழி எங்கள்மோனுவழி அருள்வார்த்தைஎன்றும் வாழி परापरमे ओम शांति शांति அன்பர் हरि பராப்பமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி